ஒருவர் பருமனாக இருந்த காரணத்தினால் உங்களுடன் என கூறி அலேஹி அவர்களுக்காக உணவு சமைத்து அவர்களை தமது வீட்டிற்கு அழைத்தார் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு வந்தபோது ஒரு பாயை விரித்து அதில் சிறிது தண்ணீர் தெளித்து பதப்படுத்தினார் அப்பாயில் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் நபி அலேசல்ல அவர்கள் ஜுஹா தொழுகை துழுதார்களா என்று அனஸ் அதி அல்லாஹூங் அவர்களிடம் கேட்டார் அன்றைய தினத்தை தவிர அவர்கள் நான் பார்க்கவில்லை என அனஸ் ரவி அல்லாஹூங் கூறினார்கள்